அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லும் அவர்கள் அவர்களில் ஒருவருக்கு நபி எர்ஹமு கல்லா என்று கூறி துவா செய்தார்கள் மற்றொருவருக்கு துவா செய்யவில்லை தனக்கு துவா செய்யாத நிலையில் உள்ளவர் இன்ன மனிதர் தும்பினார் அவருக்கு நீங்கள் எர்ஹமு கல்லா கூறி துவா செய்தீர்கள் நான் தும்பினேன் எனக்கு துவா செய்யவில்லையே என்று நபிசல்லு அலிஹிவசல்ல அவர்களிடம் கேட்டார் அதற்கு இவர் அல்ஹமதுல என்று கூறி அல்லாஹுவை புகழ்ந்தார் நீர் அல்லாஹுவை புகழவில்லை என்று நபிசல்லுல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு இரண்டு இரண்டு ஐந்து முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஒன்பது ஒன்று